சத்குரு சுவாமிக்கு ஜெய குரு கிருப்பையால் கற்க பாகவதம் குரு கிருப்பையால் கற்க பாரதி கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா முக்கியமான கட்டத்தில் இருக்கும் அந்த ருக்மணி கல்யாணம் கிருஷ்ணனோட மூணு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டதுன்னா ஸ்மரணம் சொன்ன இல்லையா அந்த ஸ்மரணத்துக்கு உண்டான கட்டம் இதையும் ருக்மணி சந்தேஷம் அனுப்புகிறாள் லெட்டர் கெட்டர் அனுப்புதுங்கிற மாதிரிலாம் கிடையாது மற்ற கிரந்தங்களில் கூட பார்த்தேன் கர்க சம்ஹிதை மாதிரி பண்ணுவோம் அப்படியெல்லாம் இல்லை சந்தேகம் அனுப்பினோம் பார்ப்போம் ருக்மணி யுவாச்சா ஸ்ரீ ருக்மணி யுவாச்சாத்வா குணான ணவிவரங்கபம் பம்ிருஷிமாலாபம்யி அச்சு ஆசித்தம் அபத்திரபம் மேம் சொவ்வாயுனா கணவிவரோதா திருஷிமிலாபம் யய் அச்சு டய அச்சு ஆசதி சித்தம் அப்பந்தமதி குலசீல விதாவோவிணா அபராத்மியம் தீராப்பலீத்தனிய காலேந்திரசிம் நோக்கமனோராம காமதி குலசீல விதையோவிண அமத்துலியம் தீராப்ப तन्मे காலேந்திரசிம்ஹானமோராம தன்மே கலுவா பத்தா ஆபோ விதே மாவீரம் அவிமர்சிச்சை ஆராத் கோமாயுவன் மிருகப்பலிம் அம்புஜா தன் கலுவா ஆபோ விதே மாவீரம் அபமர்சுருச்சை ஆரா கோமான் மிருகப்பரிம் அம்புஜா பூர்த்தியமே குர்ச்சி பகவான் பரேஷா ஆராதித்து மெமோ கிருத்து மே நமகோஷ சுட்டமிரி भगवान आराजितो குர்வனி பகவன் பரே ஆராதி கிருமேனோஷம் அஜித்தோவே விதர் குத்தன பதிதமேந்திரபலம் பிரசிய விதின வீரா विदर्भान சோபாவித்தோகே விதர் உத்தியம் பிறன பரீ நமத்தியமலேந்தபலம் பிரசியா விதினா அந்த புராத்திரிமஹத்தியந்தூன் ஃபாமுக பிரவகாமி உபாஜ்விமதி குலதேவினோரிஜாமுப்பே அந்தபுரம் அந்த புராத்திரீமந்தூன் ராமுகே கதமி உபாய பூர்வே அதிமீ குலதேவா நவாப்பேரி பங்கஜரஜாஸ்தான் வாஞ்சி உமாதிர் வாத்மோபை யுஜாட்சா ஜக்கம் துத்திருஷான் சதஜன்மதி சாத்து எஸ் பத் பங்கஜ எஸ்ரி பங்கஜரஜா ஸ்னபன மகான் வாஞ்சன் உமாத்திர்பாத்மோ அபத்தியை எரி அம்புதாட்சா நபையிரசா ஜட்சியாமுதான் சதஜன்மீசியா நாற்பத்தி மூணு இதோட அந்த ஏழு நாள் ஏழு ஸ்லோகம் உண்டான சந்தேகம் கடைசியில ஒரு ஸ்லோகம் ேஷேவாத் க தரம் கிரியாம் தனந்தரம் பண உச்ச குந்தேஷ மய ஆகா விமர்ஷ கத்தும் யாத் கிரியம் தனந்தரம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் இதோட ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முடியறது மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் சந்தேகம் என்ன ருக்மணி உத்வாக சொல்றார் அந்த ருக்மணி சுந்தரா கர்ணவிவரை கிளர்த்தலாபம் அச்சுதா ஆசரிச்சித்தம் அப்பபம் சுணா நேன சுந்தராம் சிணம் நவிஷ்ட கணவிவரை அரோங்கபம் ரூபா விஷித்தம் அப்பந்தமதி குலசீல விதா வயதிரவிணா அபிராத்மீரா நோக்கமோராம்தான் காந்தமதி குலசீல விதா வயதிரவிணா அபிராத்மத்துலியம் தீராப்ப காலேந்திரசிம் நரலோகமோராம தன்மே பலு வரங்க ஆன விபோ விதே மா வீரம் அபர்ச்சிச்சைதாரத்து கோ மாயுமன் மிருகபே பலிமம்பு தன்மே பன் கலுவா ஆகோ விதே மாவீரச்சை ஆத்தோமாயுவன் மிருகபேலிம் அம்புஜா பூர்த்தேட்டமேவிரச்சநலம் பகவான் பரேச ஆராதி கதா கதம் எத்தாணுமேஷா பூர்த்தேட்டமேவிரம் குருவர்ச்சனம் பகவன் பரேச ஆராதி கதா கத எத்தோஷோஜு விதர் குத்திய பிரதனாதிரீப்பை மகேந்திர மாம் ராட்சா உத்வா சோபா சோபாவிமோனே விதர் குமேத்த பிரதனபதி பரிதான் நர்ச்சை மகேந்தபலம் பிரசிய மாம் ராட்சுக்கா அந்த புராத்திரீமூன் ஃபாமுகே கதமிதி பிரபாமி உபாய பூர்வேத் மகதி குலதேவிவோமு அந்த புராத்திரீமஹத்தியூன் தமி பிரபாமி உபாய பூர்வேரஸ்தி மகி கு குலேவியாத்திரம் பகிர் நவபூ நவது இப்பஜரஜாஸ்தபனம் மகாப்பு வாஞ்சி உமாதிர்வதமோ அப்பை யரி அம்புஜா நேயம் ஜஹ்யமூன் ஊத்தன் சத ஜன்மதிஷா யாங்கி பங்கஜரஜாஸ்தம் மஹ வாஞ்சி உமாதிர்வா ஆமத்தமோபை எரி அம்புஜா கஷலை அபவத் பிரசம் சத்த ஜன்மதிஷா வாச்சே முக்கிய சந்தேஷ ருதேவையேச்சா கிரியா தன பிராமண உவாச்சியதே குக்கிய சந்தேஷ இரு தேவமையாகிருத்தா விமர்ச கர்த்தும் வெச்சாத் அனந்தரம் இதோட ஐம்பத்தி ரெண்டாவது பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு குப்பனி தாயார் சொல்கிறார் குப்பணி அந்த நாக்பூர்ன்னு சொல்லப்பட்ட இப்பொழுதும் இருக்கக்கூடியதையும் அதற்காக உதர்பிரதேசம் அது இந்தியாவுக்கு பாரத தேசத்திற்கு சென்டர் பிளேஸாக இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த குண்டினப்புறங்கிறது இப்போவும் அவங்க ஒரு ஆலயம் இருக்கான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜா தான் அந்த பீஷ்மகர்னு சொல்லப்படும் அவருடைய பெண் ஐந்து அஞ்சு புத்தர்களும் ஒரு கடைசியாக வந்த பெண்ணாக ருப்பமிணி தாயர் அதுதான் சொல்கிறார் அப்போ பீஷ்மகருடைய பெண்ணான இந்த ருப்பணி தாயார் சொல்கிறார் புவன சுந்தரா அப்படின்னு அழைக்கிறார் அட்ரஸ் அவர் வந்து கண்ணாக கல்யாணம் ஆகலை காதல்ன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்டு என்னும் சொல்ல முடியாது இந்த இடத்துல புவன சுந்தரான்னு ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் பெரியவர்கள்லாம் கொடுத்துருக்காருங்க நிறைய நிறைய நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காருங்க இந்த பவனத்தையும் அழகுபடுத்தக்கூடியவங்க இந்த பவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆறு மனுஷர்களும் பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாத்திற்கும் அழகு கொடுத்தவங்க அவர்கள் எல்லாருக்கும் அழகாக இருப்பவங்க இந்த புவனத்திற்கு அழ அழகாக கொடுப்போம் இந்த புவனம் நீ இருப்பதனால் அழகமாகுது பார்ப்பதுக்குள்ளே அழகாக இருக்கக்கூடியவன் நீதான் இப்படியெல்லாம் அச்சுதான் வேறு சொல்லுதுன்னா பக்தர்களை நழுவ விடாதவன் தன்னை அண்டியவர்களை நழுவ விடாதவன் அப்படி சொல்லுங்க உன்னுடைய குணங்களை கேட்ட ஜனங்களுக்கு மூலமாக அதுதான் சிரவண்தானே சொல்கிறார் பிரகலாதன் வந்து நவய பக்தர்கள் சொல்ல சிரவணம் கீர்த்தனம் அந்த ஆரம்பிச்சது அப்போ சிரவணம் தான் ஆரம்பம் உன்னுடைய இப்போ பாகவதம் சொல்கிறோம் நித்யம் பாகவதேன் இப்போது கற்க பாகவத்தம்னு சொல்கிறோம் அது முடிஞ்ச உடனே வேறு ஏதாவது ஒரு பாகவம் வேறு ஒரு பேரில் ரசமானரா ரசமான பாகவதம் ஏதோ சொல்லலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லணும் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி அதேனா வரும் பாகவதம் முடியும் அதாவது சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் போகும் தினோ வரணும் அப்படிங்கிற போது அந்த கட்டுப்பாடில் நமக்கு வந்து பல ஆக்டிவிட்டிஸில் முடியல அது ரொம்ப பண்ணணும் ரொம்ப டைட்டாக போயிருந்து அப்படி அப்போது தினம் கேட்டாகணும் முடியுங்க அப்போ தினோ வந்து ஒரு ஆடியோ வருது இருபது நிமிஷம் கேட்கலாம் இல்லையா அப்போ தான் சிரவணம் இந்த சிரவண பக்தியால் காதுகள் வழியாக ஒன்றுடைய கல்யாண குணங்களை கேட்டு அது என்ன பண்ணுறது ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்விகம்னு சொல்லப்பட்ட மூன்று விதமான தாப்பங்களை போக்கடிக்கிறது அவர்களுடைய சரீரத்தில் ஏன் சரீரத்தை ஏற்படுது உங்களுக்கு சரீரத்தை ஏற்படுறது ஒரு கஷ்டம் அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டம் இந்த பூமண்டலத்தில் வெள்ளம் புயல் பூ இப்படி பல விதங்கள் வருது அது இன்னொரு கஷ்டம் அப்படி ஆத்தியாத்மிகமாதி பௌதிகமாக தெய்வீகம்னு மூன்று விதமான கஷ்டங்கள் துயரங்கள் தாபங்களை போக்கடிக்கூடிய உங்களுடைய குணங்கள் கல்யாண குணங்களையும் கண் படைத்தவர்களுக்கு கண்களுக்கு எல்லா புருஷார்த்தையும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய அழகான ரூபம் கண்ணன் வந்து குடல் ஓதும் கண்ணனை கேட்டாலே போகிறோம் அப்போ வந்து எல்லாவற்றையும் பறி கொடுத்துருவார் அப்படி அந்த ரூபம் அந்த ரூபத்தையும் கேட்டு பார்த்து என் மனசு வந்து அபத்திரபம் அதாவது வெட்கத்தை விட்டு லஜ்ஜையை விட்டு தொய் ஆவிசதி தங்கள்கிட்ட ஆசை கொள்கிறது இது பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஆசை வருது அப்போ லஜ்ஜை விட்டதுங்கிறது வேறு இங்கே ஒரு பக்தனுக்கு ஒரு பக்தைக்கு ஒரு பக் ஒரு ஈடுபாடு கொண்ட பக்தைக்கு ஜீவனுக்கு பகவான்கிட்ட வெக்கம் இல்லாமல் தான் ஒரு ஈடுபாடு வரணும் அந்த பக்தி வரணும் வெட்கத்தை பார்க்கவே கூடாது அதுதான் சொல்லும் அப்படி அப்போது பகவான்கிட்ட ஒரு பெருமாள் கிட்ட போகிறதுக்கு என்ன வேணும் வெட்கத்தை விட்டு உடனும் முதல்ல அவருடைய கல்யாண குணங்களை கேட்பணும் கதைகள் பாகவதன் கேட்டு அதுதான் ஒரு உயம் இதனால் என்ன இருது ஆதி தெய்வீகம் ஆதிபோகம் அத்தியாத்மிகம் சொல்லப்பட்ட எல்லா தாபங்களும் போ போக்கடிக்கக்கூடிய அளவில் இருக்குது முக்தியை கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் ஏ புருஷோத்தமா இந்த நாமாவளி பார்த்தாலே நல்லா இருக்கும் கோன சுந்தரா அடுத்தது அச்சுரான் அதுக்கு அடுத்ததையும் முக்தியை கொடுக்கக்கூடியதுனால அப்போ இந்த முக்குந்தனம் சிம்ஹான்னா எல்லா நரர்களுக்கும் தலைவனாக ஒரு சிம்ஹம் மாறி இருக்கக்கூடிய புருஷோத்தமா இல்லைன்னா அந்த நரசிம்மனையும் ஞாபகம் நல்ல குலத்தில் பிறந்தவரும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவரும் தீரனாகவும் விவேகியாகும் நல்ல குணங்கள் நிறைந்தவுன எந்த கன்னிகை தான் வந்து ஜனசமூகத்தில் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் நரலோக மனோபிராகும் மன சந்தோஷப்படுத்தக்கூடிய அழகாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல குலம் நல்ல சுபாவம் அழகு வித்யை படிப்பு யௌவனம் அதாவது இளமை தனம் செல்வம் காந்தி இதைகளால் தனக்கு சமமாக இருக்கக்கூடிய உங்களை சரியான காலத்தில் யார் தான் கணவனாக பதியாக வரிக்க மாட்டார்கள் யாராக எந்த கண்ணியாக வரிப்பார்கள் இவர்யோ லக்ஷ்மி அம்சம் மகாலட்சுமி அம்சம் ஏ நாத்தா ஆகிய அங்க பா நாத்தா நீங்கள் பதியாக வரிக்கப்பட்டீர்கள் அப்போ என் சைட்லேருந்து தீர்மானம் ஆயிடுது ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் சுவாமி தான் சருணும் தீர்மானமாகிடுது அது சந்தேகமே இல்லை எங்கள் தப்போ வின ஜிய தான் சர்வமும் எனக்கு சொன்னி தயிர் இதை ஒரு சொத்து சொத்தை சாப்பிட முடியுது இனிமேல் சொத்தை கொண்டவன் அவர் தான் உடமஸ்தன் அடியன் ஒரு உடைமை அவர் எஜமானன் நான் அடியாள் அவர் இந்த சொத்துக்கு உரிய சொந்தக்காரன் அடியேன்னு ஒரு சொத்து அப்போது இது தீர்மானம் அப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கிற வர்ணிக்கப்பட்டிருக்கோம் வரிக்கப்பட்டாச்சுன்னு அதான் வரணம் ஸ்மரணம் ஆச்சு அதுக்கப்புறம் வரணும் அப்போ ஆத்மாவும் தேகமும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணப்படுது ஆமா சக்கரத்தையும் அர்ப்பணம் பண்ணணும் சமஸ்து புண்ணங்களையும் நிச்சேகதையா கிருஷ்ணா அர்ப்பணம் பண்ணும் ஆத்மாவும் தேகமும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணும் ஏ பிரபோ இங்க வந்து என்ன உங்களுடைய பவதாஜாயாம் விதி உங்களுடைய அழைத்து கொண்டு உங்களுடைய மனைவியாக செய்தவன் ஏ தாமரைக்கண்ணா சிங்கம் வந்து அதுக்கு ஒரு வரி போட்டு சிங்கத்துக்கு உண்டான ஆகாரத்தை நரிமாறி இருக்கக்கூடிய ஒத்தர் முந்தியை வந்து எடுத்துன்னு போக முடியுமோ இருக்க முடியும் சிங்கத்து முன்னால் ஒரு நரி வந்து சிங்கத்தினுடைய ஆகாரத்தை எடுத்துன்னு போக முடியுமோ முடியாது கூடாது அப்போது சிங்கத்துக்கு தான் அது அப்பமானம் வீரரான நீங்கள் அடைய வேண்டிய என்ன அந்த நரிமாறி சிசுபாலன் முன்னார வந்து என்ன தொடக்கக்கூடாது போன அவதாரத்தில் ராமாவதாரத்தில் ராவணன் தொட்டது வந்து பெரிய ஒரு கஷ்டமாக கொடுக்கு அதனால் தானே பல கஷ்டங்கள் வந்தது அதனால் தொடக்கூடாது கோவில் கட்டுவது குளம் கட்டுவது அதாவது மந்திரம் கோவில் நிர்மாணம் பண்ணுறது குளம் ஏரி கட்டுறது அப்புறம் அன்னசத்திரம் கட்டுறது இதெல்லாம் பூர்த்த தர்மங்கள்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்மார்த்த கர்மா அப்புறம் வந்து அஸ்மார்த்த கர்மாக்கள் யாக யாக்யம் பண்ணுது அக்னிஹோத்திரம் போன்ற வைதிக கர்மாக்கள் இதனால் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது சத்பாத்திரத்தில் ஸ்வர்ணதானம் பண்ணுறது சரியான பிராம் இருக்கக்கூடிய ஒரு சத் பாத்திரத்தில் சரியான நேரத்தில் ஸ்வர்ணதானம் போன்ற தானங்கள் பண்ணுது இதனால் புண்ணியம் ஸ்நானம் போன்றதுலையும் கிறிஸ்ட அனுஷ்டானம் அதெல்லாம் ஒரு விரதம் அதன் மூலமாக பிரதத்தாலையும் தேவ பூஜை பிராமண பூஜை குரு பூஜை இதனால் பல வகைகளாலும் பிரம்மாதிகளுக்கும் ஈஸ்வரனாக கூட மகா விஷ்ணு நன்றாக பூஜை செய்யப்பட்டிருந்தால் கிருஷ்ணனே வந்து என்னை விவாகம் செய்து கொள்ளட்டும் சிசுபாலன் போன்றவர்கள் என்னை தொடக்கூடாது விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னா நிற்கும்னா தன்னுடைய தான் செய்த சமஸ்த புண்ணியங்களை ஒரு பணையை மாறி வைக்கிறான் அதை வந்து அவர் சமர்ப்பணம் முன்னார் இவ்வளவு புண்ணியங்கள் பண்ணால் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவும் ஆராதிக்கப்படுகிறான் ஏன்னா இவ்வளவு ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமி இருக்கிற அவர் தான் ஏ ஜெயசீலரே ஆஜிதா அது நானா யாராலையும் ஜெயிக்கப்படாதவர் நீங்களே எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடியவர் யாராலும் ஜெயிக்கப்படாதவர் தாங்கள் வந்து விவாக நாளைக்கு நடக்கிற போதும் விதர்பதேசத்திற்கு ரகசியமாக வந்து சைன்யங்களால் சூழப்பட்டவராக இருந்து கொண்டு சிசுபாரன் ஜராசந்தன் போன்றவர்களுடைய சைன்யம் அவர்கள்லாம் எல்லோரும் எதிரி படைகள்லாம் சைன்யத்தோடு வந்திருப்பாரு அவர்களுடைய பெரிய பலம் இருக்கும் என்ன காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ரதப்படை இப்படி நாலு விதமான படைகளோடு சைன்யத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களத்தையும் ஒரு மாதிரி போட்டு கலக்கி பலாத்காரமாக வீரியத்தையே விவாக காலத்தில் தகப்பனார் அதாவது பெண்ணுடைய தகப்பனார் கொடுக்க வேண்டிய திரவியம் சுல்கம் வீரிய சுல்கம் அந்த வீரியத்தை அவருடைய பலாத்கரமாக பலாத்காரமாக தான் தான் முடிக்கக்கூடிய பராக்கிரமத்தையே ஒரு வீரிய சுல்கம் கன்னிகைக்கு கன்னிகையினுடைய அப்பாவு கொடுக்கக்கூடிய சுல்கம் காணிக்கையாக கொடுத்துட்டு என்ன விதி பிரகாரம் விவாகம் செய்து கொள்ளுங்கள் ராக்ஷத விதின்னு சொல்கிறது கத்திரியர்களுக்கு மாற்றும் விதிக்கப்பட்ட ஒரு முறை கல்யாணம் செய்து கொள்ள விவாகம் செய்து கொள்ளக்கூடிய முறை அதாவது கல்யாணம் செய்து கொள்ளப்பட்ட பெண் மிகவும் விருப்பப்படுகிறாள் கல்யாணம் செய்து கொள்ள கொள்ள சொல்லக்கூடிய பெண் மிகவும் விருப்பப்படுகிறாள் அந்த கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அந்த பதியானவன் அவன் ஒரு கத்தியம் அவன் அவள் விருப்பப்படுகிறாள் என்பதை நன்றாக தெரிகிறது அப்போ மற்றவர்கள் அந்த கன்னிகையை கொடுப்பதற்கு இஷ்டப்படவில்லை அப்போ அந்த ராஜா விருப்பப்படக்கூடிய அந்த கன்னிகையை தன்னுடைய வீரத்தை காண்பித்து பராக்கிரமத்தை காண்பித்து அந்த கன்னிகையை எடுத்து செல்லலாம் முறையாக கல்யாணம் செய்து கொள்ளலாம் அதுத்தான் கல்யாணம் பண்ணுறார் அதுத்தான் வந்து அருப்புணி தாயார் காண்பிக்கிறார் அப்போ உன்னுடைய பந்துக்கள்லாம் அவர்களெல்லாம் கொல்லாமல் ஹிம்ச பண்ணாமல் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி நான் விவாகம் பண்ணிக்கேன் கேட்டால் ஒரு விவாகம் ஆமாம் இருக்கால் ருக்குமன் கல்யாணம் எப்படி உள்ளே வந்து நான் வந்து என்னுடைய வீரத்தை காண்பித்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் உபாதியம் சொல்கிறேன் வழி சொல்லித்தரேன் விவாகத்திற்கும் போதோ நாள் ஆடம்பரத்தோக்கூடிய அதாவது தன்னை சுவீகரித்து கொள்ள வேண்டுமென்று பகவானை பிரார்த்தித்து அப்படி சீகரிக்கப்பட்டால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் அவள் சொல்கிறார் நீ என்ன என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ என்னை சுவீகரிக்க வேண்டும் என்னை நீ அங்கீக் அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிக்க பண்ணலைன்னா என்ன தோஷம் கொண்டு சொல்லணும் அப்போ விவாகத்து முதல் நாள் அந்த ஆடம்பரத்தோடு அதாவது க நன்றாக கல்யாணம் அலங்காரம் பண்ணிக்கொண்டு குலதெய்வியத்தைய தரிசன உற்சவம் உண்டு அதாவது அந்த அலங்காரம் செய்து கொண்டு குலதேவி ஆராதனை உண்டும் கல்யாணத்துக்கு முன்னாரு குலதேவி பிரசாரம் அது அம்பாள் பராசக்தி அப்போ குலதேவத தரிசன உற்சவம் உண்டு அவளுக்காக பார்ப்பதற்காக நாங்கள் போக வேண்டும் அப்பொழுதும் கல்யாணப்பின் அந்த பட்டணத்திலிருந்து வெளியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கிரிஜை கிரிஜான்னு சொல்லப்பட்ட பார்வதி தாயாரை அம்பாளை தரிசிக்க போக வேண்டும் அப்போது அப்போ என்ன பண்ணோம் எப்படிப்பட்ட அவங்களுடைய தாமரை காலடிகள் இருக்கேன் அந்த துளிகளால் ஏற்படக்கூடிய ஸ்தான ஸ்நானம் அதை அப்படியே ஸ்நானம் பண்ணுறாப்பு தன்னுடைய அஜானம் நிவிற்த்திவதற்காக மற்ற பல பெரியவர்கள் பிரம்மதேவன் போன்ற பெரியவர்கள்லாம் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அவனுடைய பிரசாரத்தை நான் வந்து அதாவது உன்னுடைய தாமரை அடிகள் பிரசார ஸ்நானத்தை நான் அடையலாட்டால் வந்து விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணி சரீரத்தை வந்து அப்படியே இழச்சி உயிரை பிராணனை விட்டுவிடுவேன் அப்படி நூறு ஜன்மங்களானாலும் உன்னுடைய பிரசாரத்தை அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னா நூற்றி ஓரா ஜன்மம் அடைய நடத்தினேன் அப்படின்னா அநேக ஜன்மங்களாக இருந்தாலும் எவ்வளோ ஜென்மங்களானாலும் உன்னுடைய பிரசாரம் உன்னுடைய அருளை அடைய வேண்டும் உன்னை தவிர எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறாள் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா